اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمه الله عليكم اذ كنتم ثم اعدادا فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا فكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون وقال الله تبارك وتعالى وَأَلَّفَ بَيْنَ قُلُوبِهِمْ لَوْ أَنفَقْتَ مَا فِي الْأَرْضِ جَمِيعًا مَا أَلَّفْتَ بَيْنَ قُلُوبِهِمْ وَلَٰكِنَّ اللَّهَ أَلَّفَ بَيْنَهُمْ إِنَّهُ عَزِيزٌ حَكِيمٌ وَقَالَ اللَّهُ تَبَارَكَ وَتَعَالَى ولا عبد مؤمن خير من مشرك ولو اعجبكم وقال الله تبارك وتعالى ولا امه مؤمنه خير من مشركه ولو اعجبكم اولئك يدعون الى النار والله يدعو الى الجنه والمغفره باذن وَيُبَيِّنُ آيَاتِهِ لِلنّاسِ لَعَلَّهُمْ يَتَذَكَّرُونَ صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إياكم وفساد ذات البين فإن فساد ذات البين الحالقة وقال رسول الله صلى الله عليه وسلم لا تدخل الجنه حتى تؤمنوا ولا تؤمنوا حتى تحابوا ابلا ادلكم على شيء اذا فعلتموه تحاببتم افس السلام بينكم رباه مسلم وقال عليه الصلاه والسلام ايها يا معشر النساء او كما صلى الله عليه وسلم மரியாதைக்குறி அவளமா பெருமக்களே பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லே அல்லாஹுடைய கிருசையும் அருளும் அவனுடைய கோபத்தை விடவும் மிகைத்திருப்பதனால் பாவங்கள் பல செய்த நாங்கள் மசிதிலிருந்து விரட்டப்படுவதற்கு பதிலாக நாங்கள் மஸ்ஜிதில் ஒன்று திரட்டப்பட்டிருக்கிறோம் போன்று ஒவ்வொரு தவறுக்கும் கடுமையாக கோபிக்கிற ஒரு பழக்கம் அல்லாஹுடத்தில் இருந்திருந்தா எங்களிட யாருக்கும் அல்லாஹ் ஒரு சுஜிதும் செய்விட மாட்டேங்க ஹதீஃபுல் குதிர்ச்சியில் அல்லாஹ் சொல்றார் இந்த ரஹ்மதி சபக்கத் என்னுடைய இரக்கம் என்னுடைய கோபத்தை முந்தி சென்றுவிட்டது அடியான பழக்கம் அப்படி இல்லை அடியானுக்கு எப்பொழுது கோபம் வரும் அவருடைய இறக்கும் கீழே முயத்தர் தென்னூத்தி ஒன்பது நலவு செய்திருப்பார் அதற்கு பிறகு அவரான ஒரு தவறு நடந்தா தென்னூத்தி ஒன்பது நலவும் பேசுவோமா ஒரு தவறு பேசுவோம் அவர் செய்த தென்னூத்தி ஒன்பது நலவையும் மறந்துடுவோம் அதை அவர் செய்யாதது போல மாறிடுவாரே அப்ப ஊரெல்லாம் பேசப்படும் அவர் செய்த தவறை அடியாண்ட பண்பு அவனுக்கு கோபம் வரும்போது அவன இறக்கத்தையும் மீஞ்சி அவன கோபம் வரும் அல்லா சொல்றான் நான் ஒன்ன போலையல்ல என்னுடைய கோபத்தை எப்பவும் என்னுடைய இறக்கம் மீஞ்ச நீ தொழாவ தூங்குவாய் ஆனால் நான் உனக்கு நாளைக்கு எப்படி விசுக்குத்தாரேன்னு நான் திட்டமிடுவேன் நீ தொழாம தூங்குவாய் நீ விமச்சாரம் செய்து தூங்குவாய் உன்னை எப்படி நாளை பாதுகாக்கணும் நான் திட்டம் போடும் நீ கலவரத்தில் தூங்குவாய் உனக்கு எப்படி நாளைக்கு நோய் இல்லாத சுவாசிக்கக்கூடிய காற்று அனுப்பலாம் நான் திட்டம் போடும் அல்லாஹம் தனியமான சகோதரிகளை பெரியார்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹு மகானு முகம்மது அல்லாஹ் அலிசம் அவர்களை பல முக்கிய விஷயங்களை இந்த உலகத்தில் சாதிக்கிறதுக்காக நம்பினார் அந்த நோக்கங்களிட மிக முக்கியமான ஒரு நோக்கம்தான் இந்த உண்மத்தில் உள்ள எல்லா பிரிவினரும் ஒன்றுவிடணும் எல்லாருடைய கல்விகளும் ஒன்றுவிடணும் அதனால் ரசூல்லாஹி சல்லாஹு செல்ல முயற்சி செய்தார் அந்த முயற்சியுடைய பிரதிமுடன் இங்கு ஆட்சி நரகத்தில் விழுகிறது மட்டும்தான் அடுத்த கால வச்சா சகாபாக்கள் நரகத்தில் அப்படி இருந்த மனிதர்களை சல்லாஹூ இங்கு கொண்டு வந்து வச்சாங்க அந்த சகாபாக்களை காட்டி சொன்னான் இவர்களை போல நம்பிக்கை உங்கடைய உள்ளத்தில் வந்தால் நீங்களுக்கு இருக்கும்போது கொரான் ரப்ப ஞாபகப்படுத்துகிறார் ரசூலை நாங்கள் அனுப்பினத்தில் ஒரு முக்கியமான மக்சூஸ் எங்க முக்கியமான நோக்கம் உங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறதூல் கொண்டு கொண்டு வந்த மார்க்கம் உங்கள் திரிஞ்சு போயிடாருங்க அழைக்கும் உங்களுக்கு வருகிறார் அங்கா தன்னை ஞாபகத்துகளை திரும்பி திருப்பி ஞாபகம் செய்து பாருங்க அங்க உங்களுக்கு எத்தனை வலையில ஞாபகம் செஞ்சிருக்கிறார் உங்களோட உடல்ல எவ்வளவு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார் உங்க உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் எந்த தங்கு தடையும் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது இது எவ்வளவு செய்ய ஒரு அங்களோட மற்றவர்களுக்கு இறக்கத்தை எதிர்பார்க்காத வழிகளால் கொஞ்சம் பேராக இருந்தாலும் உங்களுக்கு நீங்க எதிரிகளாக ஒரு காலத்தில் இருந்தீங்க ஒருத்தரை பார்க்கும்போது மற்றவருக்கு கோபம் அவரை பார்க்கும்போது இவருக்கு கோபம் இப்படி பழைய விரோதிகளாக ஒருத்தரப்படுத்தீங்க அந்த காலத்தில் அல்லாஹ் அந்த ஞாபகத்தை ஞாபகம் அப்படி இருந்த உங்கள் எல்லாரையும் ஒன்றுபடுத்தினர் யார் விரோதம் பேசிக் கொண்டிருந்த அன்பை பாசத்தை நேசத்தை ஏற்படுத்தினவன் யார் உங்களோட உள்ளங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஒற்றுமையை ஏற்படுத்தினான் ரப்பு எப்ப ஒற்றுமை ஏற்படுத்துவானோ அப்ப சகோதரர்களை உணர்வோடு வாழ்வீங்க ஒருத்தர் மற்றவரை பார்ப்பாரு அவரை இவரை தம்பியாக பார்ப்பாரு ஒவ்வொருத்தரும் மற்றவரை அல்லது மற்றவரை தன்னுடைய தம்பியாகவும் பார்த்தா அவரால் நடக்கக்கூடிய தவறு தமிழாக தெரியாது அவரை தவறாக செய்தது தெரியாம செய்ததாக நினைப்பீங்க அல்லாவுடைய ஞானத்தை கொண்டு நீங்கள் சகோதரர்களாக மாறின கண்ணியமான மேலான பெரியார்களை சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹுடைய நோக்கமே ரசூலங்களாக அனுப்பின நோக்கங்களில பிறகான நோக்கத்தில் ஒன்றுதான் இந்த சமுதாயத்தில் உள்ள அவ்வளவு தூரம் ஒரு அணியில ஒன்று செல்லும் அனைவர்களுக்கு மத்தியில் முகப்பத் உண்டாகும் அன் உண்டாகும் அதனால்தான் நவியுல்லா நிசல்லாஹு அலைஹ் வசல்லம் ஒற்றுமைக்கு எதிராக யார் இருக்கிறாங்களோ அல்லது ஒற்றுமை உண்டாகிறது யாருக்கு கசப்பாக இருக்கிறோம் ஒற்றுமை ஏற்படுகிற இடத்திலேயும் யாரு தடையாக நிற்கிறாங்களோ அது ரெண்டு கூட்டாளிகளுக்கு இடையிலாக இருக்கலாம் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலேயாக இருக்கலாம் ஒரு குடும்பத்துக்குள்ளேயாக இருக்கலாம் கிராமத்திலேயே இருக்கலாம் நகரத்திலேயாக இருக்கலாம் நாட்டிலேயாக இருக்கலாம் எங்கேயாக இருந்தாலும் ஒத்துவையை சீர்குளிக்கிறது இந்த துணியாவில் செய்யக்கூடிய ஆகப்பெரிய பிரசாதன் தான் சொல்றாள் உடைய சேர்ந்திருக்க வேண்டிய ரெண்டு பேர் தாயும் மகளும் சேர்ந்திருக்க வேண்டியவங்க கணவனும் மனைவியும் உள்ளத்தால சேர்ந்திருக்க வேண்டியவங்க இவங்களுக்கு இடையில யாரு அவங்களை நான் உங்களை எச்சரிக்கிறேன் சொன்னாங்க ஏன் தெரியுமா பிரிவுகள் உண்டாகிறது அரபில மொட்டை அடிக்கிறது தலையில உள்ள கொண்டைகளை வணிக்கிறதுக்கு ரத்னா சொன்னாங்க நாங்க மொட்டை அடிக்கிறது செய்யல ஹாலிகாண்டா உங்களிடத்தில் இருக்கிற ரஹ்மத்துகள் அனைத்தும் உரியப்பட்டுடும் உம்மத்து பிரிஞ்சா அல்லாஹ கோ கோபத்துக்கு ஆளாகிடுவாங்க கனியமான சகோதரர்களை பெரியார்களே அப்ப ஏன் ஒற்றுமை உண்டாகவில்லை எங்களுக்கிடையில ஏன் பிரிவினை உண்டாகிறது பிரிவினை என்று சொன்னால் மார்க்கத்துடைய பிரிவினை நான் சொல்லல எங்களுக்கிடையில ஏன் ஒரு காணிக்காக பிரச்சின எங்களுக்கிடையில ஏன் ஒரு கதைக்காக பிரச்சின எங்களுக்கிடையில ஒரு சொட்டுக்காக பிரச்சின நானுக்கும் தம்பிக்கும் இடையிலே பிரச்சனை காலி விஷயத்தினர் அக்காவுக்கும் தங்கத்திற்கும் இடையில் ஒரு பிரச்சனை ஒரு கடை சம்பந்தமான பிரச்சனை ஒரு பதவி எடுக்கிறதுக்கு போட்டி ஒரு அங்கீகாரத்துக்கு வாரத்துக்கு போட்டி ஒருத்தர் முன்னேற பார்த்து சகிக்க ஒருத்தர் புதிய வியாபாரத்தை ஆரம்பிச்சா எந்த வியாபாரத்தையும் அவன் படித்திருவானேன்னு பயம் ஒருத்தருக்கு நனவர் பேச விடுறதில்லை பத்து பேர் பேசும்போது பதினேறாவது ஆள் அவர்கள் குறைவண்ட பேசி அது அப்படியும் மட்டம் பெரியார்களை சகோதரர்களை எவ்வளவு பெரிய பசாத் உலகத்தில் நடந்து கொண்டீங்க காவிரிகளுக்கு மத்தியிலே முஸ்லிம்களுக்கு மத்தியில் களிவா சொல்லாதவர்களுக்கு மத்தியிலே இல்லை களிவா செல்லவர்களுக்கு மேலான பெரியார்களை சகோதரர்களே இதுக்கு அடிப்படையான காரணம் என்னென்னா புறம் பேசுகிறது பரவி பேசுகிறது ரீத பேசுறது புறம் பேசுகிறது அது இப்ப சுயிர் சாப்பிடுறது சொல்லு சிலவங்க புறம் பேசி போட்டு சொல்ல புறம் பேச சொல்நிலை பேசுறது புறம் ஆனா அதுக்கு முன்னாடி விளக்கம் என்று கொடுத்துருவார் இது புறமா பேசலையார் புறம் பேசுறதுதான் ஒரு மனிதனுக்கிடையே பகமை உண்டாக்குது அதனால எல்லா சொல்றான் நீங்க புறம் பேசுறது முன்பு அவன் சமத்தை நீங்க வெட்டி சமத்து சாப்பிடுறது உண்டு பாக்கும் மற்றவரை பற்றி பொறம் பேச வேண்டாம் ஆண்களும் பேச வேண்டாம் பெண்களும் பேச வேண்டாம் எப்படி எப்படிதான் உங்களுடைய சகோதரனின் இரண்ட குணத்தை நீங்கள் சாப்பிடுறதுக்கு விருப்பமா அல்லா சொல்ல ஒரு நாளும் விரும்ப மாட்டீங்க சகோதரன்டைய ஜனாஜா அவர் மௌட்டாகி கட்டில வனத்தட்டு வச்சிருக்கிறாங்க அதிலிருந்து வெட்டி எடுத்து சமத்து சாப்பிட நீங்க விருப்பமா ஒரு நாள் விரும்ப மாட்டீங்களை உருவாக்கி இருக்கிறோம் திடீரெனு புறம் வந்துடும் சண்டிகள் இருப்பாங்க புறம் பேசுவாங்க வாகனத்தில் நேராக புறம் பேசுவாங்க தூங்க போற நேரம் புறம் பேசுவாங்க எலும்பி உட்கார்ந்து கொண்டு புறம் பேசுவாங்க எந்த அளவுக்குன்னா மஸ்திக்குள்ள வந்து கொண்டு புறம் இது இந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆக பெரிய சோழன் அல்லாஹுடைய நல்லார்களே அதிரத்தில் சூழ்ல்லாகி சல்லல்லாகு வழங்குவ செல்லம் புறம் பேசுறதை பத்தி ரொம்ப கடுமையாக எச்சரிக்கை ஏன் அது மிகவும் அபாயம் உம்மத்துடைய ஒற்றுமையை தீர் குலைக்கக்கூடிய ஆணிவே புறம் இந்த புறம் பேசினதாலதான் மிகப்பெரிய உலகத்தில் உண்டாகுது தப்பந்தத்தை பத்தி பேசுறது அதனாலதான் அது செல்லவாக உடைகுவ செல்லம் சகாபாக்களுக்கு பிரச்சாரம் செய்றாங்க எப்படி ஜாயின் பண்ணினாங்கண்டா சொன்னாங்க சகாபாக்களே நீங்க நினைச்சீங்களா சும்மா தொழிலே சுரக்கம் பேசுறேன் நினைக்கிறீங்களா உங்களோட ஈமான் சீராக போகவே மாட்டீங்க சுவர்க்கம் போறதுக்கு ஈமான் சீராகவும் ஈமான் பூர்த்தியாக அழகாக சீராக வரைக்கும் நீங்க துவக்க போகிறார்கள் அதுக்கு முதல் சொன்னாங்க உங்களுடைய ஈமான் சீராகும் அடுத்தவரை பற்றிய நல்லபிப்பிராயம் வாரவருக்கும் உங்களுடைய ஈமான் குறைதான் அடுத்தவரை காணும்போது தப்பிப்பிராயம் வருகிறா அவனுடைய குறை வந்து முன்னாக உங்களுடைய ஈமான் இன்னும் பூர்த்தியாக உங்களுக்கு இடையில ஒத்தருக்கு முகமத்து உண்டாய் கொள்ளும் நீங்க ஆக முடியாது சொல்லிட்டு அவளா அதுக்கும் செய்யும் இதா பால் துணித்தும் உங்களுக்கு ஒரு மருந்து சொல்லவா உங்களுக்கு ஒரு மருந்து சொல்லவா அந்த மருந்தை நீங்க தொடர்ந்து பேரினால் உங்களுக்கு இடையில முகப்பத் உண்டாகும் அந்த மருந்த பேணியில் உங்களுக்கு இடையில முகப்பத் உண்டாகும் சாபாக்கு கண்களில் மேல போச்சு என்னடா ரசூலா நாங்கள் ஒற்றுமை உண்டாக்க எத்தனை திட்டம் போடுறோம் ஒற்றுமைக்காக உலகத்தில் எவ்வளவு கோடி பணம் செலவழிக்கப்படுகிறது ஒற்றுமைக்காக எத்தனை மாநாடுகள் ஒற்றுமையை திட்டமிட எத்தனை பேராசிரியர்கள் இப்படியெல்லாம் உலகம் திட்டம் போடும் போது ரசூலா எளிமையா சொல்லிட்டார்கள் ஒற்றுமையை உண்டாக்குறதுக்கு வழி ஒன்று சொல்லவா சொன்னாங்க சகா வாக்கள் சொல்லுங்கயா ரசூலா கட்டாயம் சொல்லுங்க சொன்னாங்க அசுத்தலா வை இணக்கும் உங்களுக்கு மத்தியில பரப்புவும் ஒவ்வொரு முஸ்லிமை காம்பனையும் salam சொல்லுங்க சலாம் சொல்றதுக்கு பணம் செல்ல முடியாது சலாம் நோய் கூடாது சலாம் சொல்றதால வேரத்து போடாது சலாம் சொல்றதுக்காக நீங்க டொக்கரிட போகணும் நீங்க தேவை வராது ஒழுக்கால வெளியாக்கப்படுகிற அஸ்லாம் அலைக்கும் முப்பது கிடைக்கிறது அஸ்ஸாம் என்று சொன்னாங்க ஒவ்வொரு முஸ்லீமும் மற்ற முஸ்லிமிற்கு ஒரு ஒப்பந்தம் என்று செய்தார்கள் நான் உழைப்பாக்க அலாம் அழைக்கும் என்று சொல்றேன் உங்களோட ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று அடிக்கிறேன் உங்களுக்கு நான் ஒரு அநியாயமும் செய்ய மாட்டேன் என்னால் ஒரு அநியாயம் உங்களுக்கு நடக்காது நீங்கள் இல்லாத இடத்தில் உங்களுக்கு நான் குழி மாட்டேன் உங்களை பதவியை பறிக்கிறதுக்கு நான் திரை வரைவிலிருந்து முயற்சி செய்ய மாட்டேன் அத்தலாம் ஏன் அவரது மனம் தாண்ட நான் இப்படி நடந்தா தானே நான் அவரு விரோதிக்கப்படாது அவருக்கு எதிராக நடக்கப்படாது அவருக்கு எதிராக குழி வெட்டப்படாது அவர்கள் குறைகளை பேச தெரியக்கூடாது அனைத்தையும் பேசிய ஒரு வார்த்தைதான் அஸ்லாம் வரமத்து கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே இந்த தலாம் வரும் நல்லெண்ணம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நல்லந்தம் என்னது நேசுவேதையல்ல வாயால் சொன்னது கேளு உங்களை கேட்கிறது கேளு உங்களுக்கும் அணுகிறது கேலும் எனக்கும் அணுகிறது கேலும் நல்லெண்ணு தகச்சு தொழுகிறதை விட பெரிய அந்தஸ்தமாகி தரும் அந்தஸ்தி தரும் அகமதில் இருக்குது ஒரு நாள் நபிசல்ல வளைகு நபர் உட்கார்ந்து இருக்கிறார் ஈமனுடைய பேச்சுகள் பேசிக் கொண்டிருக்கிறார் சுவர்க்க வாலிபர்கள் சூழ்ந்து உட்கார்ந்து அவங்களுக்கு ரசூலா வழிகாட்டுறாங்க யாரும் இருக்காம இருக்கிறவங்க முழு உலகத்துக்கும் கனிமாவை எடுத்துக் கொண்டு போக தயாரான வீரர்கள் அவர்களாலதான் இஸ்லாம் அறவிகளுக்கும் அதவிகளுக்கும் பரைய போகவே அப்படிப்பட்டவங்க முன்னால் இருக்கிறாங்க அவர்களுக்கு ரசூவில்லா கருதிய சென்று கொண்டிருக்கிறார் திடீர் சொன்னாங்க இப்ப ஒரு வாலிபர் வருவாரு வாலிபர் வருவாரு அவருடைய தாடியாத தண்ணி சொட்டு வடிஞ்சு கொண்டே இருக்கும் இடது கையில செருப்பு இருக்கும் அவர் சுருக்க வாழி அவர் சுருக்க வாழி பேச கட் பண்ணி திடீர்னு சொன்னார் ஒரு சகாவி வந்தார் சொன்னது போல குளிரான தண்ணி அவளுடைய நெஞ்சில வடிஞ்சு கொண்டு இருக்கிறது அமைதியாக வந்தார் வந்து ரெண்டரை காற்று வசினு சொல்ல சொல்லுகிறார் நோட் பண்ண இவரால் அந்த நேரம் அவர் வாரா பஷாரும் நாளும் நடக்கு இவங்க இவருக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அமலுக்கு இல்லாட்டி இப்படி ஒரு வாலிபர் சும்மா சுழக்கம் போயிடாது இவருக்கு ஏதோ ஒரு அமலுடன் இருக்கணும் அதனால இவருடைய அந்த அமல வீட்டுக்குள்ள செய்ய விடுங்க இவர்களை வீட்டுல போயிட்டு இவரை பழைய பண்ணணும் நாங்க செய்யணும் ஆனா வீட்டுல போய் தங்கிறது சும்மா போய் தங்காது அவர்கிட்ட சொன்னாரு சகோதரர் எனக்கும் வாபக்கும்பதே ஒரு சின்ன பிரச்சனை அதனால வாப்ப கூட கோவிச்சு கொண்டு வந்திருக்கிறான் எனக்கு உங்களை வீட்டுல தங்கிறதுக்கு அனுமதித்தான் வாங்க இவர் மூணு நாள் அந்த ஊற்ற தங்கினார் ராவணம் விழுச்சி பார்க்கிறது மிச்சம் நெருக்கமான நேரத்தில் நிரம்புறார் பகவே பரவு மட்டும்தான் சின்னத்தை சொல்லுகிறதும் பெருசா தெரியவில்லை குரானோட இருக்கிறார் என்று பார்த்தா அப்படியும் தெரிகிறதுக்கு இல்லை அல்லது ஏழைகளை கூப்பிட்டு கூப்பிட்டு தர்மம் செய்யறாரு அப்படியும் தெரிகிறதுக்கு இல்லை நாங்க போயிட்டா சிவருக்குவாரி என்னை எதிர்பார்க்கிறோம் ராவணிடம் சொல்லுவோம் அல்லது குரானோட இருக்கணும் அல்லது சிக்கரோடு இருக்கணும் அல்லது பெரிய ஒரு தொகை பலத்தால அவர் அல்லாவும் சந்தோஷப்படுத்திக்கணும் இவர் எல்லா வலியுறுத்தேடினார் எங்கேயும் இவர் தேடி போனது கிடைக்கல மூணு நாள் தேடினார் மூணு நாள் கிடைக்கல மூணு நாளை பிறகு விருந்து முடியுது போகணும் போயிட்டு திரும்பி வந்தார்கள் அப்படி தா காரியத்தை அதே திரும்பி வந்தார் வந்து சொன்னார் சகோதரனே உண்மையை சொல்றேன் நீங்கள வாப்போடு ஒரு பிரச்சனையும் தெரியுமா உங்களை பற்றி தூர்க்கவாங்க பிரத்யேக அமல அவர் சொன்னார் வலா சுயாவின் வலா கராத்தின் வலா சதகா ஏதாட்ட பெரிய அளவு தொழிலே இல்ல சதகாவும் இல்ல நோம்பும் இல்ல குரான் திலாவத்தும் இல்ல ஆனால் என்னிடத்தில் ஒரே ஒரு நல்ல பழக்கம் என்று நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் இருக்கிறேன் காலையில் எழும்பும் போது யார பற்றியும் தப்பங்களும் வரைக்கும் அப்படித்தான் எவரை பார்த்தாலும் நல்லதுதான் எனக்கு ஞாபகம் வரும் யாரும் கெட்டனும் வராது சொல்லாம போன சஹாபி அப்துல்லாஹிபின் இதுதான் நாங்கள் எல்லாரும் தோற்று போன இதுதான் கஷ்டமான விஷயம் உலமாக்கூட அடுத்த முஸ்லிமை பற்றி நல்லவன் கொள்றது அடுத்த முஸ்லிமை பற்றி நல்லெண்ணம் கொள்றது ஒரு மனிதன சுவர்க்கத்துக்கு கொண்டு போகும் ஏன் அது ஒற்றுமையின் ஆடியே கண்ணியமான மேலான பெரியார்களை சகோதரிகளே தாய்மார்களை சகோதரிகளே இரண்டாவது காரணம் முதலாவது காரணம் புறம் பேசாமல் இருக்கிறது இரண்டாவது காரணம் அனைவர்களை பத்தியும் நல்லபிப்பிராயத்தை உள்ளத்தில் ஏற்படுத்துறது மூணாவது விஷயம் அடுத்த முஸ்லிம்க்குள்ள உரிமைகளை நாங்க பேன்றதே இல்லை உரிமைகளை தேடி பார்த்த ரசூலா சொல்லிக்கிற உரிமைகளை தேடினா நாங்க ஒன்று என்ற நாங்கள் அந்த உரிமைகளை பேணர்வர்கள் என்று சொல்லலாம் ஆண்கள் எப்படி போனாலும் பெண்கள் அதில் ஆகவே ஜீரோ என்று அந்த ஒத்து பழகி அப்பா இது செல்லலாம் போதையோ செல்ல அவ்வளவு பெரிய பொறுப்புக்கு மத்தியில் ஒவ்வொரு முஸ்லிமே மதிச்சாங்க ஒவ்வொரு முஸ்லிமுடைய கல்லியம் ரசூல்லா உள்ளத்தில் இருந்துச்சு சாபாக்களை காட்டி கொடுத்தாங்க அடுத்த முஸ்லிம் மதிங்கோ அடுத்த முஸ்லிம் பொறுமையான ஒரு எண்ணத்தை கல்வியில் அடுத்த முஸ்லீமை மதிப்பாரோ அவரெல்லாம் அடுத்த முஸ்லிமுக்கு உரிமைகளை கொடுப்பார் நடுவில் செல்லவாக வரைவர் செல்லம் அடுத்த முஸ்லிமுக்குள்ள சில உரிமைகளை சொல்லி தந்தாங்க முதலாவது சொல்லி தந்தாங்க அடுத்த முஸ்லீம் உங்கள்ட்ட ஒரு ஐடியா கேட்டா நல்லதை சொல்லிக் கொடுங்க அவர் உங்களிட கேட்கிறார் நீங்களுக்கு நல்ல முற்றையும் சொல்லிக் கொடுப்போம் நாங்க சொல்லி கொடுப்பா ஒரு முஸ்லீம் வந்து நாங்களும் புடவக்கரை வச்சிருக்கிறோம் அவரும் இந்த டவுன்லேயே நானும் ஒரு புடவக்கரை போட போறேன் அந்த மாதிரி முன்னேறதுக்கு வழி என்ன சொல்லித்தாங்களே சொல்லுவாரா சொல்லுவாரா சொல்லிக் கொடுப்பாரா அவன் சரமட்டமாகிறது வழிகாட்டுவாரு ஏன் இவரு பயம் இவருடைய பிசினஸ் அவன் பிடிச்சிருவான் எங்களுக்கிட்ட பயம் ஏன் பயம் எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு இன்றைக்கு பொறாம உண்டாக அடிப்படையான காரணங்கள் ஒன்றுதான் கவா கதிரில் உள்ள நம்பிக்கை குறைந்து போச்சு இலக்கு ரவ் என்ன படைக்க முன்னாலோ எதை எழுதினாலோ அதுதான் இலக்கு கிடைக்கும் அதை வேறு யாரும் என்ன முயற்சி சென்றாலும் அடைய முடியாது அவனுக்கு எழுதப்பட்டதை நாடேமேலாம் இந்த நம்பிக்கை இருந்தால் இவர் பயப்படாமல் சொல்லிக் கொடுப்பார் என்ன கடத்திவார்கள் யாரை தலைவர் யாரை பிடிக்கணும் எனக்கு அல்லாஹின தவறு கிடைக்கிறதுனா எடுக்கிறார் நத்துயத்தை செய்வார் இது அடுத்த மனிதனை அடுத்த மனிதனை மதிக்கக்கூடியவர் செய்தார் அதற்கு ரசூலங்களாக செல்ல செல்ல காவிரி உணவு கேட்கிறார் காவிரிக்கு ரசூலே அவர் செய்தார் எங்களுக்கு தெரியும் மக்களவையில் ஹசூலுல்லா சல்லா சவுலுக்கு கொடுத்த கொடுமைகள் அடிக்காடி உழைத்த உதவிகள் பேசின வார்த்தைகள் மனதான துன்புறுத்தி உடம்பான துன்புறுத்தி ஊரால நீக்கம் செய்து சொந்த பந்தங்களை ஆழ்த்தி அவங்களுக்கு எந்திருந்த சொத்துகளை விற்று எவ்வளவு பெரிய துரோகம் செய்தார்கள் ஆனால் நவீகம் சலாத்து வசலாம் அவர்களுடைய சபையில வந்து சுமாமதி அல்லாஹு தாலான இஸ்லா கேட்டு சொல்றாங்க அமீர் யமாமா விவசாய நிலம் பிரதேசம் மக்காவிற்கு தானியங்கள் வாரவே எமாமிடம் அந்த எமாம ஜனாதிபதிதான் ஹதர சுமாமதி அல்லாஹு தாலான் இவரை தைரியமாக மக்காவை போனார்கள் இஸ்லாமிய மரப்படை தல்வியா சொல்லி உம் செய்யணும் ஆனா மக்காவினை இவர உடல்ல நீன்னும் முகமது ஆலா மாறி கொண்டு வந்திருக்கிறியா அவருடைய மார்க்கத்தில் வந்த கோவம் தான் அவரே வரத்தி இருக்கிறோம் நீ வந்து அவர்களை மார்க்கட்டிங்க செய்ய போறியா எப்படியோ அவரை சும்மா தப்பிட்டு தான் ஏமா ஆனால் அவர் சொல்லிட்டு போனாலே இதுக்கு பிறகு ஒரு மணி கோதுமை கூட இந்த மக்காவுக்கு வரவிட மாட்டார் பசியில தான் சாப்பிட நீங்க பொருளாதார தடை மக்களிட பெரிய தட்டுப்பாடு வெட்டி சுடைய மாறில்லை கோயிலும் இருக்கு அமீர் தடை சிந்தித்தார் விவசாயிகளுக்கு நீங்க எந்த ஒரு கோயில மணியையும் மக்காவு கொண்டு கூட இப்பதான் கடிதம் எழுதுகிறான் அடித்து விரட்டி போட்டு ரசூதுல்லாவுக்கு கடிதம் எழுதுகிறான் எழுதுகிறாங்க நீங்க தான் உறவுகளை பேணி நடக்கும் சொல்றவர்கள் நீங்க குடும்பம் இப்பதான் யாரு வந்திருக்கு அதனால உங்களோட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சுமாமா எங்கள நாட்டுக்கு பொருளாதார தடை விதிச்சிருக்கிறார்கள் எங்கள மக்கள் ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டப்படுறது உங்களோட குடும்பம் கஷ்டப்படுறதுக்கு சமம் நீங்கள் உத்தரவிட்டா நீங்கள் உத்தரவிட்டா அவர் அந்த தடையே நிற்குவார் எங்களை போல ஆளுநர் என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு எவனாவது நலவு பெரியார்களே சகோதரர்களே செல்லு அழைப்பு செல்லம் ஒரு கடிதம் அனுப்புறாங்க அவர்களுக்கு என்ன செய்ய பொருட்களை அனுப்புங்க நபியில் செல்லும் செல்லும் காவிரிக்கு நலவைடுறான் எங்களுக்கு ஒரு முஸ்லீம் உதவி கேட்டுவாரான் முஸ்லீம் ஒரு மசூரா கேட்கிறான் முஸ்லீம் ஒரு ஆலோசனை கேட்கிறான் அதிகமான பேரவர்களுடைய நபு என்ன செய்து என்ன செய்து ஆசைகள் என்ன செய்து அவனுக்கு நலவை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு பதிலாக ஒன்றும் அவனை புறக்கணிக்கிறோம் அல்லது அவன் படுகொலியில் விழுகிறதுக்கு என்ன வழி இருக்கிறதோ அன்றாவை காட்டிக் கொடுக்கிறோம் ஆண்கள் என்ன வழி இருக்குது கூடுதலாக பெண்களை செய்திருக்கிறது ஏன் அவங்கள்ட்ட பொறாம உணர்வு கூட அடுத்தவர்களோட போட்டி போடுற தன்மை பொறாமப்படுகிற தன்மை நிறைய பெண்கள் தை இருக்கிறது அதனால நலவ நாடவே மாட்டாங்க அதிகமாக அவங்க நல்ல வழியில முன்னேறவே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சொல்லிக் கொடுக்கும் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே அதில் தாளானவங்க திருமதி சரீக பதிவாகவே அதற்கு ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு செல்ல அவங்கள்ட்ட வார சொன்னாங்க யார் ரசூல் அல்ல உம்ராவுக்கு போக போறேன் யார சூழல்லா நான் போறதுக்கு தயார் போறது இந்த பிளைட்ல இல்ல மதிய போறாரு ஒரு பெரிய மனுஷன்கிட்ட போயிட்டு சின்ன சொன்ன உம்ராவுக்கு போக போறேன்டா அவர் அஸ்லாம் போயிட்டு வாங்குவார் அது ஒரு துச்சமா தான் மதிப்பாரு பெரிய விஷயம் எடுக்க மாட்டாரு அவர் இந்தப்பா கந்தஸ்திர குறவு அவர் நான் பெரிய ஒரு விஷயம் சொல்ல தேவையில்லை சொன்னாங்க ரசா சொன்னாங்க உமர் உங்களோட துவாக்கல் எங்களை மறந்துடவான சகோதரனை மறந்துடாதீங்க நீங்க செய்த துவாக்கல் எங்களையும் கேட்டுங்க முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட உமர் என்று சொல்றாங்க ஒன்றாம் விட கேட்கிற துவாக என்னையும் சேர்த்திக்கோங்க செய்து நான் உமர கண்களால் எப்படி கண்ணீர் ஒடிச்சிருந்தா பின்னால சொல்றாங்க சிறப்பாக இருக்கு என்னிடத்தில் ரசூதுல்லா சொல்றாங்க துபா ஒரு முஸ்லிம் இடத்துல இருக்கிற மன்னிப்பு ஒரு முஸ்லீம மதிக்கிறார் அவர் யாராக இருக்கட்டும் எவராக இருக்கட்டும் அவரை மதித்து சொல்றையும் கிடைக்கிறத விட இந்த வார்த்தை செய்யும்படி வேண்டிக் கொண்ட வார்த்தை மதிக்கிறதுக்கு அடையாளம் கண்ணியமான மீதான பெரியார்களை சகோதரர்களே மூணாவதாக ரசூதுல்லாஹி சொல்லாஹன் சொல்றான் சலாம் ஒரு முஸ்லிம கண்டா சலாம் சொன்னது அவனை மதிக்கிறதுக்கு அடையாளம் சலாம் சொல்லாம போறது அவனை மதிக்காம நினைக்கிறதுக்கு அடையாளம் ஒரு முஸ்லிமை மதிக்கிறோம் அதனாலதான் அவனை பார்த்து உங்களை உங்களது தலாமத்துண்டாகட்டும் உங்களுடைய பிரச்சனைகள் இல்லாம போகட்டும் அத்தலாம் அனைக்கும் வரம்துள்ளாகி எவரை காட்டுகொண்டு ஆனா இன்னைக்கு சலாமும் இல்ல போயிருக்க சலாத்தை நாங்கள் சொல்றதும் இல்லை பிள்ளைகளே படித்து கொடுக்கறதும் இல்லை அப்படியே சலாம் சொன்னா யாராவது பெரிய ஆளாயிருக்கும் அவரை கண்டா ஒரு ஹாஜியார் பெரியால் அவரை கண்டா ஒரு பெரிய சலாம் முழுவது அது நூறுவர் முக்கியமான ஆள் அவரை கண்டா சலா முழுவதும் சின்ன பிள்ளையை கண்டா சலாம் சொல்ற சின்னவளை கண்டா சலாம் சொல்ற ரசூகுல்லா சிறுவர்களை கண்டாலும் சலாம் சொல்வாங்க பெரியவர்களை கண்டாலும் சலாம் சொல்லுவாங்க நோயாளிகளை கண்டாலும் சலாம் சொல்லுவாங்க சலாம் சொல்றது ஒரு முஸ்லீமோ மதிக்கிறது கிடையாது அதனால தான் சொல்லம் வாழை சொல்லாங்க தியானத்தினால் நெருங்கும் போது எந்த அளவுக்கு மக்களிட கொளவுகள் மோசமா போகும் என்றா தெரிந்தவங்களுக்கு மட்டும் சலாம் தெரியாதவர்களுக்கு சலாம் இல்லை தெரியாதவர்களை கண்டா மறைப்பற்ற பார்த்து கொண்டு முஸ்லிம் என்று தெரியும் ஆனா எங்கே தெரியாதே சலாம் சொல்ல சொன்னா சொல்லம் தெரிஞ்சவர்களும் தெரியாதவர்களும் அடையாளம் நீங்க சொல்லுங்க ஒத்துமையின் அடையாளம் அனைக்கும் சொல்லுங்க இன்னொரு விஷயம் சேரும் என்ன தெரியுமா முகத்தில் ஒரு சிரிப்பு வந்து வரும் சிலர் மூஞ்ச பார்த்தாலே அபத்த மூஞ்சி சொல்லுவாங்க அபத்த பத்தம் முகம் கடுகடுத்த முகம் சிலர் சலாமும் பொறுமதி இல்லா போட மூஞ்ச பார்த்தா அஸ்லாம் வரைக்கும் இல்லவ கல்லால் அடிச்சுட்டு போன கொஞ்சம் ஒரு சகோதரன் முகத்தை பார்த்து சிரிங்க சிரிஞ்சு சலாம் சொல்லுங்க உள்ளடாகா இந்த திருப்புக்குரிய கூலி இது ஒரு சதக்கா அதாவது முகமது ஒவ்வொரு நலவும் சதக்கா தான் போட்ட முகத்தோடு உங்களை சகோதரனை சந்திக்க அதுவும் சதக்காரான் முகமது அல்லாவுடைய ரசூல பேச்சு வாழ்க்கை வந்தா சொன்னாத செஞ்சிருவாங்க அவருடைய மனசில் பற்றி என்ன எப்ப காணுவங்களோ சிரிப்பாங்க ஜெரீர் சிரிப்பாங்க ஒரு சிரிப்பு இது கல்விகளுக்கிடையே முகப்பத்தை உண்டாக்கும் கல்வியில அன்பை உண்டாக்கும் கனவன் மனைவியை பார்த்து சராம் சொல்லவே இல்லை விம்பரிலிருந்து சராம் சொல்வாரு பயன் சராம் சொல்வாரு ஊருக்கு செலாம் சொல்வாரு மேடையில் செலாம் சொல்வாரு மைக்ரோ செலாம் சொல்வாரு ரேடியோ சொல்வாரு வீட்டில் வந்தா மட்டும் பொட்டியோ அங்க வந்தா சொல்லாமல் சொல்ற மனைவிக்கு சராம் செல்ல வெக்கம் மனைவியும் வாயத்தொடர்ந்து பணியில் சொல்ல வெக்கம் வேற எல்லாம் பேசுவான் அதெல்லாம் வெக்கம் இல்லை அவருக்கும் பதிவு சொல்ல வேண்டும் அதற்கு முகமது ஒரு கணவன் மனைவியும் வீட்டில் இருந்தாங்க கணவனு மனைவியும் வீட்டில் இருக்கிறார் ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கிற நேரம் கணவன் ஒரு தேவைக்காக வெளியிட போனான் திரும்பி வாரார் வந்து கதவை பெற்றார் சொன்னார் மனைவி கதவை தொடர்ந்து சிரித்த முகத்தோட தன் கணவனை பார்க்கிறார் கணவனும் இந்த ரெண்டு பேரையும் அல்லாஹ் சிரித்த முகத்தோட பார்க்கிறார் அதனாலதான் அல்லாவிடத்தில் எதுல சவாபு கிடைக்குதோ அது மனிதனே பாரம் அதனால ரசூல்ல சொன்னாங்க சொல் ஒரு சுர் ஒற்றுமை உண்ட ஒரு வழி அந்த திரித்த முகத்தோடு சொல்றது இன்னொரு சுந்தர் நாலாவது உரிமைதான் நாலாவது உரிமைதான் ஒரு முஸ்லிம் ஏதோ ஒரு விருந்துக்கு அழைச்சா அந்த விருந்தில் ஹராம் கலக்காம இருந்தா அந்த இடத்துக்கு போறது ஒரு முஸ்லிம மதிக்கிற மண்டத்துக்கு அடையாளம் அவர் ஏழையாக இருக்கேனும் பணக்காரராக இருக்கேனும் ஊர்ல எங்களோட நல்ல தொடர்பானவராக இருக்கேனும் எங்களுக்கு தொடர்பில்லாதவராக இருக்கேனும் யாராக இருக்கிறோம் அவர் ஒரு ஆகமான விருந்துக்கு எங்களை கூப்பிடுவார் ஆகமான இடத்துக்கு கூப்பிடுவார் சரீரத்துக்கு மாற்றலான எந்த விஷயமும் அங்கில்லை நீங்க அங்க போகணும் அடுத்த மனிதனுக்கு ஒரு ஹதியா கொடுக்கணும் அந்த மனிதன் ஹதியா தந்தா சந்தோஷமா கபூல் செய்யணும் முகமதுலாஹ் சொல்றாங்க எனக்கு ஒருத்தர் ஹதியா கொண்டு வந்துட்டார்கள் இறச்சி பார்த்தல் அல்ல இரச்சில் அல்லது கரையில பாதிக்க முடியுமா உள்ளம் இல்ல ஆட்டுடைய காலின் கீழ்ப்பகுதி லாபம் அடிக்கக்கூடிய பகுதி பெரும்பாலும் அதை வெட்டி ஈசிடுவாங்க அந்த பகுதியை ஒருத்தர் எனக்கு ஹதியாவாக தந்தாலும் நான் அதை கபூர் செஞ்சு கொள்வேன் ஒரு முஸ்லீம் தாரார் காதல்ல விஷயம் தாரவர் விஷயம் தரப்படுகிற பொருள்ல பெருசு தாரவர் பெருசு சொன்னாங்க பெரிய பிரியாணி போட்டு கூப்பிடுறதுக்கு மட்டுமல்ல நான் போவேன் அல்லது பெரிய ஹோல்ல சாப்பாடு வைக்கிற இடத்தை மட்டுமல்ல நான் போவேன் சொன்னாங்க சூழல்லா ஒரு ஆட்டு கால ஆக்கி வச்சுட்டு யார சூழல்லா வாங்க கூப்பிட்டால் நான் போவேன் அப்படி ஒரு ஆற்று கால சமத்து வச்சு அதை சாப்பிட வாங்க அழைக்கப்பட்டாலும் நான் அங்கேயும் போறேன் அதனாலதான் ஹதீப் ஷரீஃப்ல இருக்குது புகாரி ஷரீஃப்ல துனியாவில் கொடுக்கப்படுகிற சாப்பாடுகள்ல ஆக கெட்ட சாப்பாடு துனியாவில் கொடுக்கப்படுகிற சாப்பாடுகள் ஆக கெட்ட சாப்பாடு வலி மாதிர சாப்பாடு தான் சா சாவல் வலியுமா விருந்துகள் ஆக மோச வலியுமா விருந்து அது என்னப்பா சுண்ணத்தான சாப்பாடு மோசம் சொன்ன நீங்க நடந்து கொள்ளுற முறையான செல்வந்தர்களை மட்டும் பார்த்து பார்த்து அந்த விருந்து கூப்பிடுறாங்க ஏழைகளை கைவிடுறாங்க செல்வந்தர்களுக்கு மட்டும் அழைப்பு ஏழைகளுக்கு அழைப்பு இல்ல உறவினர்கள் இந்த வலியுமா ஆக மோசமான வலியுமான்னு சொன்னாங்க ஒரு முஸ்லீமை மதிக்கும் முஸ்லீம் கூப்பிட்டா அந்த இடத்துக்கு போகும் கண்டியமான சகோதரர்களே பெரியார்களே அதில் இன்னொரு பகுதிதான் ஒரு முஸ்லிம் நோயாளியான அவரை பெய்து பார்க்கிறது சேவம் விசாரிக்கிறது ஆனால் ஒரு மனிதர் வலிவாவுக்கு ஏதோ இருந்து கூப்பிடப்பட்டிருக்குது ஆகுமான ஒரு காரணத்தால போய்கொள்ளாது நாங்கள் நோயாளி அல்லது ஒரு முக்கியமான பயனை வந்து போயிட்டோம் அல்லது பெண்களுக்கு மகரமுடைய பிரச்சின போய்கொள்ள ஆவில்லை இந்த காரணங்களை சொல்லி அவனோட மனசை பிறகு திருப்திப்படுத்தலாம் ும் இல்லாம நாங்க போகாம இருக்கப்படாது இது ஒரு நோயாளியை போயிட்டு சேமம் விசாரிக்கிறது இதுவும் அடுத்த முஸ்லிமனாக மதிக்கிறோம் என்றதுக்குரிய அடுத்த அடையாளம் உலகத்தில் சும்ம நாளை இந்த உரிமைகள் அனைத்தையும் உலகத்திற்கும் இஸ்லாத்தை கொண்டு போனாங்க உரிமைகளை பேடிகாங்க இஸ்லாத்தை கொண்டு போனாங்க ஆனால் இன்றைக்கு என்ன பார்க்கிறோம் நோயாளிகள் சந்திக்க போறதும் குரல் அப்படி போனாலும் போறது முகஸ்துதிக்காக போறவங்கள ஏன் போறீங்க போகலைன்னா சரியில்லை நாளைக்கு இங்க வீட்டுக்கு அவங்க வர மாட்டாங்களே சாற்ற சாற்ற நோயாளியாக இருந்து வரலன்னு சொல்லுவாங்களே குரல் சொல்றதுக்கு பயந்துதான் போறாரு அல்லா திருப்திப்படுத்தவில்லை அதுலையும் கிடைக்கிற நண்ப முகஸ்தியாக நாசமாகது ஒரு நோயாளிய தேவை விசாரிக்கிறதில் அண்ணா கொடுக்கக்கூடிய கூலி என்ன எழுபதாயிரம் மலர் அவருக்காக தோஷ செய்கிறார் எழுபதாயிரம் மலர் ஒரு நோயாளியை விசாரிக்க போனார் தந்த வீட்டுக்கு வேலை செஞ்சு கொடுக்கவாறு யூன வாலுகள் அந்த நிமிஷம் போறான் வாலுகளை காணலே வேலை செய்ய வந்து கொண்டிருந்தான் ஆழ காணல எங்க சக்காத்திலே இருக்கிறான் இஸ்லா கொடுக்கு கண்ணியமான சகோதரிகளை பெரியார்களை அதை பெரிய ஹக்கு அந்த மையத்துக்கு போறது ஒரு முஸ்லிமுக்கு இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய ஆக மோசமான ஆக பயங்கரமான சோதனையான கட்டம் தான் ஒன்றும் செய்ய முடியவில்லை கபலில சுத்தப்பட்டிருக்குது மோக்கில பஞ்சி காலில பஞ்சி வாயில பஞ்சி துவாரங்களில பஞ்சிகளாக அடுக்கப்பட்டிருக்குது இந்த நேரத்தில் அவனுக்கு பக்கத்தில் நின்று இந்த ரெண்டு விஷயத்தையும் நோயாளியை பார்க்கிற விஷயமும் தான் ஜனாந்தாவுடைய விஷயங்களை கலந்து கொள்வதிலிருந்தான் ரொம்ப பெரிய பாகுபாடு காட்டப்படுகிறது செல்வந்தராக இருந்தால் ஊரில் முக்கியஸ்தராக இருந்தால் அவரை வீட்டை தேடி போவாங்க பன்னெண்டு மணிக்கு போவாங்க போக கிழக்கு அதுக்காக வருத்தம் தெரிவிப்பாங்க ஆஜியார் வர கிழக்கல்ல மன்னிச்சுக்கோங்க ஹாஜியாரே மட்டும்தான் முன்னு ஒரு ஏழை நோயாளியாக திரும்பியனால் ஹாஸ்பிட்டல்ல படித்திருக்கிறார் திரும்பி பார்க்கறதுக்கு இல்ல அடுத்த வீட்டில் மையத்தை விழுந்திருக்குது அந்த மையத்தை தூக்கி கொண்டு போக இல்ல அடுத்த வீட்டில் ஒருத்தர் நோய்க்கு மருந்து வாங்க காசு இல்லாம இருக்கிறார் அவனை பார்க்கறதுக்கு ஆள் பெரியவர்களுக்கு மட்டும் எல்லா ஹக்குகளும் கொடுக்கப்படுகிறேன் சாதாரணமான மக்களுக்கு கொண்டுமே இல்லை பெரியார்களே சகோதரர்களே சகிஹ் முஸ்லீம்ல பதிவு செய்யப்படுகிறேன் நாங்கள் ஒரு முஸ்லீமுடைய ஜனார்தா தொழுகையில கலந்து கொள்ளக்கூடியதனுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கோம் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரவி அல்லாஹு தாலா சொல்றான் எந்த ஒரு ஜனாஜாவுக்கு நாற்பது பேர் பின்னால் நின்று தொழுகிறாங்க தொழுது அவருக்காக சப்பாத்து செய்தாங்க யா நாற்பது பேரும் அல்லாத்தில் மீர் சொல்லு மன்னு இறக்கம் காத்து பெரிய அந்த மையத்தில் இருக்குது நீ பக்கத்து அந்த கலந்து கொள்வது இந்த குழகத்தில் ரசூல்லா வெறும் மனித உரிமைகளை மட்டும் பேசல ரசூலாட உரிமையை பேசினாங்க மனித உரிமைகளை விட பெரியதுதான் அடுத்த முஸ்லீம் உரிமை அவனுக்கு நசீகர் செய்யறது அவனை கண்டா கலாம் சொல்றது அவன துக்கம் விசாரிக்கிறது அவனை கண்டா சிரிக்கிறது அவன ஒரு விருந்து கூப்பிட்டா போறது அவன் நோய்வாய்ப்பட்டு அவனை போய் பார்க்கிறது அவன வீட்டில் மையத்து விழுந்தா போய் அந்த வீட்டில் போய் நிற்கிறது அவன ஜனாஜ கலந்து கொள்வது அடக்குற இடத்துக்கு போய் செப்பார் செய்யறது அவன் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றது அடுத்த முஸ்லிமா கண்ணியப்படுறதுக்கு அடையாளம் மேலான பெரியார்களை சகோதர்களே இதனால் ஹசரத் முகமது ரசூல் அல்லாஹி சல்லாஹுடைய செல்லம் இந்த உரிமைகளை எல்லாம் சஹாபாக்களுக்கு முன்னால எடுத்து சஹாபாக்கள் எல்லாத்தையும் போன சஹாபாக்கள் எல்லா உரிமைகளையும் போயினாங்க தேடி தேடி போயினாங்க நன்மைகளை அடையிறத்துக்காக போட்டி போட்டுக் கொண்டான் அடுத்த முஸ்லீம் தன்னார பாதிக்கப்படாமல் இருக்கணுமே பாதுகாத்துக் கொண்டான் எந்த அளவுக்கு நாங்க பாக்குறோம்னா ஹசரத் உமர் ரவி அல்லாஹு கூறியயதத்தால் குத்தப்பட்டு அவர்களுடைய குடல் அறிந்திருக்குது வைத்தியர்கள் எல்லாரும் ஹதரத்துமர் நோய் விசாரித்தார் ஒரு அடிம வாலிபனும் வந்தான் முகாரி சலீஃபன் இருக்குது அவனும் வந்து சொன்னான் அமீரல் அபிஷேர் ரசூலில்லா உங்களுக்கு எத்தனை நண்பாரா என்று சொல்லிக்கிறாங்க நீங்க மகத்தானாலும் பயப்பட தேவையில்லை நீங்க சுவர்க்கவாரி ரசூல் நீங்கள் நெருங்கிய நண்பர் மாமனார் அதில் துமரது எல்லா வித்தாலானவங்க கண்ணை சொருகி இருக்கிற நேரம் அந்த நேரத்திலே வந்த இளைஞர் காலப்பாட்டார் அவந்த தாரம் முழங்காலுக்கு கீழே படிஞ்சிருக்கிறது முழங்கால கரண்டை காலுக்கு கீழே படிஞ்சிருக்கிறது அவனை கூப்பிட்டாங்க சைகேல கூப்பிட்டாங்கவா கூப்பிட்டு இருப சாரத்தை விசத்துங்க கரண்டைக்குள்ள தொங்க விடாதீங்க அப்படி உயர்த்துறது உங்களோட உடுப்பில் நதிசுகள் படாம மிக துப்புரவாகி வைக்கும் வாழையாடு உங்களோட ரப்படை திருத்தியே வாங்கி தரும் இல்லாட்டி எல்லாம் தேவிச்சிருவாங்க குத்துயராக இருக்கிறாங்க ஹஜரத்துமர் சகோதர முஸ்லீம் அல்லா விருப்பம் இல்லாத ஒரு தவறை செய்கிறான் அவன் அந்த தவறினை விட்டு அவரை கூப்பிட்டு சொல்றாங்க ஆசிராவுடைய லாபம் எவ்வளவு பெரிய தன்மை அடுத்த ஒரு முஸ்லீமிக்கிறாங்க அடிவே மதிக்கிறாங்க செய்தா எல்லாம் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே இது போலதான் ஒரு முஸ்லிமை மதிக்கிறதுக்கு இன்னொரு அடையாளம் ஒரு முஸ்லிம் தும்புறான் அவனுக்கு தும்மல் போகுது அந்த தும்மல் போனவன் அவன் அல்ஹங்கள் இல்லா என்றான் நீங்க அவருக்கு எரகமுக்கெல்லாம் சொல்றீங்களே அந்த எரகமுக்கெல்லா சொல்றதும் அடுத்த முஸ்லிமை நீங்க மதிக்கிறதுக்கு அடையாளம் நீங்க மனுஷனா பார்த்தீங்க அல்ல எவ்வளவு பெரிய கூடிய கொடுப்பான் இமாம் அபுதாவுத் ரஹத்து ஒரு நாள் கப்பல் பயணம் செஞ்சாங்க இமாம் அபுதாவு எல்லாருக்கும் தெரியும் சிஹாபு சித்தாவில நாலாவது அந்தத்தில் உள்ள நூலை எழுதினவங்க இமாம் அபுதாவு கப்பல் பயணம் கரையிலிருந்து கப்பல் வெதுமெதுவாக நகரணி ஆழ்கடலை நோக்கி அந்த நேரத்தில் எல்லாருக்கும் கஷ்டம் அதனால் என்ன அவசரமா கரையை கொண்டு வைத்து திருப்ப கப்பலும் கொண்டு வந்து அவங்க எனக்கு ஒரு தீனார் தான் பரவாயில்ல ஒரு தீனார் தான் கரையில போயிட்டு இறங்கினாங்க திரும்ப படகிலறி வந்துட்டாங்க படகில் உள்ளவங்க கேட்டாங்க என்ன கப்பல் மெதுமெதுவாக வரும்போது கரையில ஒரு மனுஷன் தும்மி அல்ஹமதுல சொன்னார் அவருக்கு இரகமுக்கல்லா சொல்ல பேரு கரைக்குறா சொல்ல சொன்னாங்க இப்படி கஷ்டப்படுறது அவர் இரகமுக்கல்லா சொல்றது கப்பல் நீங்க சொல்லலாம் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹோட எப்படி தொடர்பாக இருக்கிறார் உள்ளமும் அல்லாஹோட தெரியாது வெளி உருவத்தை வைத்து ஒரு மனிதன் முழுமையாக முடிவு செய்கிறார் சில நேரம் அந்த மனிதன் அல்லாஹுடைய நல்லடியாராக இருக்கிறோம் நான் பேச அவருக்கு எனக்கு சொல்ல போற பாருங்க என்ன சொல்ல போறார்கள் நேரான பார்வையை பார்வையை பட்டா எப்படி இதுக்கு தான் கரைஞ்சி போறேன் அந்த அதிகமான பேரை கனவில கண்டாங்க கனவில் ஒரு அச்சரிய ஊரம் சொல்லப்பட்டது அபுதாவூத் ஒரு தீனாருக்கு நேற்று சுவர்கத்தை வாங்கிட்டாரு சொல்றதுக்காக கரக்கி போனார் அபு தாவூத் ஒரு தீனார் மூலமாக நேற்று சமூகத்தில் ஒரு முஸ்லீம் மதித்து அவரிடத்தில் அவருக்கு நாங்க துவா செய்வது அவருடைய துவாவை நாங்கள் வாங்கிறது கண்ணியமான சகோதரிகளே பெரியார்களே தாய்மார்களே சகோதரிகளே சின்ன சின்ன விஷயம் தான் ஆனால் இந்த வாழ்க்கையில கொண்டு போனது கஷ்டம் இந்த பழக்க நிலம் வந்தா ஒரு முஸ்லிம் எவ்வளவு சுறுசுறுப்பாக இருப்பான் எவ்வளவு முகப்பத்து வரும் எவ்வளவு பிழைப்பு வரும் எவ்வளவு எங்களுக்கிடையில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் களையப்படும் அல்லாவுடைய உதவியை உடனுக்குடன் வாங்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறுவோம் கண்ணியமான மைலான பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அந்த வகையில் விடாத் முகமது அரை எல்லா மக்களுடையும் மதித்து மரியாதையாக நடந்து கொண்டான் படைப்பினங்களுடைய தலைவர் ரசூல் திடீரென்று பாதையில பேசிக்கொண்டிருப்பாங்க கிழவி வந்து ஒரு கிளவி வந்து சூப்பிட்டா யார் ரசூல்ல விருந்தி விருந்தில் என்ன பெரிய புரியாணி கோழி சூப்பில் கூப்பிடுறாங்களுக்கு ரொட்டி துண்டு கொஞ்சத்தை வச்சுக்கொண்டு கூப்பிடுறா இருந்துச்சு ரவிசல்லாம் அவட விட்டுக்கும் போனான் அவன் எங்க வச்சிருந்தா பாயொண்டு விரிச்சு கீழ்ல சாப்பாடு வச்சிருந்தான் அங்க உட்காந்து வயலான கிளறி அவன் பாத்திரத்தில் கை போட்டிருக்கிறான் ரசூலா உட்கார்ந்து கை போட்டு சாப்பிடுறான் அவனும் இந்த உம்மன் அவனும் ஒரு மரியாதையான பெண் ரசூலாவுக்கு அவங்க மகரமாக இருக்கிறேன் ரசூல்லாவுடன் நெருங்கின ஒரு அமைப்புள்ள பெண்ணாக இருக்கணும் அதனால் அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அதனால எல்லாருமே பெண்களோட சாப்பிட இடாது இது ஆதாரமாக வச்சு பொதுவாக எல்லா பெண்களோட பேசணும் அவங்களுக்கு மட்டுமல்ல குசூசான சட்டம் அதை மற்றவங்க ஆதாரமாக பிடிக்கலாது அந்த அமைப்பு நபிசல்லாஹான் பாதையில பேசிக் கொண்டிருப்பார்கள் நபிசல்ல சொல்ல சிறுமிகள் ஓடி வருவாங்க சிறுமிகள் ஓடி வருவாங்க சூ கிட்ட கூப்பிடுவாங்க என்ன மகளை கூப்பிடுறீங்க சின்னால போவாங்க பாட்டாயின் செத்து இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு ஆடு செத்து இருக்கிறது புனிதம் தானே அவங்களும் அதை காட்டிருந்தோ கூட்டிட்டு வருவாங்க கண்ணியமான மேலான பெரியார்கள சகோதரிகளை தாய்மார்களே சகோதரிகளை எந்த அளவுக்கு முகமது உள்ள பிரச்சனைகளில் உரிமைகளை தேடி தேடி கொடுத்தாள் அவர்களுக்கு ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இருக்கக்கூடிய மரியாதையா காட்டு எந்த அளவு பார்த்தா அதுல தனசருத்தால சொல்றாங்க எனக்கு ஒரு தம்பி இருந்தார் உமை இருந்தது தம்பிட்டு ஒரு பறவை இருந்தது அந்த பறவை பேர் நுகை செல்ல அதை வச்சு வளர்த்துக் கொண்டிருந்தாரு திடீர்னு அந்த பறவை செத்து போயிடுது இதனால சின்ன பிள்ளைகளுக்கு அப்படித்தான் ஆசையா ஒரு கோழியை வளர்த்த செத்து போனா தூக்கம் உமர்ந்துக்கம் வந்துச்சு ரசூல் சல்லி வசலம் உமைய தேடி வந்தான் யாரு பெரிய தேடி போன அதை அனசுக்கே வயசு சின்னது அவருடைய தம்பி உமைய தேடி வராங்கல்லா வந்து கேக்குறாங்க அந்த நுகை அந்த பறவைக்கு என்ன அந்த சின்ன புள்ள அது துர்க்கத்தில் இருக்கிறது சொல்லிட்டு அடைஞ்ச குழந்தை மதிக்கிற மைதான பெரியார்களை சகோதரர்கள் இப்படி ஒரு சமுதாயத்தை தான் இருபத்தி மூணு ஆண்டுகளுக்குள்ளால் அகலத்தை ரசூலா உருவாக்கினாங்க வாலிபர்களை கவனித்தாங்க வயோதிபர்களை கவனித்தாங்க பெண்களையும் அவங்க ஒவ்வொரு தன்மையாக உடைவெருமா நடைபெறுமா உச்சம் தலையில் இருந்து ஒரு பெண்ணுடைய கால் தாழத்துக்கு கீழ் அணையும் பெருப்பு வரை அனைத்தையும் முகமது சல்லாஹுலீஸ் வழிகாட்டிட்டு போனார் யாருக்கும் விரல் அடிக்கிறதுக்கு இடமில்லாத அளவு காட்டிட்டு போய்தான் மறு பேச்சு பேசுறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு முகமது சூழ்நிலை செல்லு காட்டிட்டு போய்தான் இன்றைக்கு நாங்கள் தான் குத்திய போன்றவர்கள் உடுப்பு எங்கட பெண்களுக்கு இந்த காலத்துல சரியா ஒட்டு போகுமா இப்படி எல்லாம் விழிக்கோடுமா இல்லை தேவையா தேவையில்லையா நாங்க என்னட பூலையை போட்டு உடக்கிறோம் காரணம் என்னன்னா நாங்க இன்னும் படிக்க வேண்டிய படிப்பு படிக்க தேவையில்லாத படிச்சிருக்கிறோம் படிக்க வேண்டியதை படிக்கல எங்கட சிலபஸ் இருக்குது முகமது உள்ள சிலபஸ்க்கு உய்டா மறுபக்கம் நரக விளி இருந்த தாபாத்திரைக்கத்தர கனவுகளை கொண்டு போய் சேர்த்தாங்க பாடத்திட்டம் அந்த பாடத்திட்டம் எங்களுக்கு இல்லை என்ன பாடத்திட்டம் முதலாவது சொன்னாங்க முதல் வேலை குரான படிக்கிறது குறான இறக்கினவன் யாரெல்லாம் படிக்கும் அப்பதான் குரான் மரியாதை வரும் குறான இறக்கின ரப்ப பற்றி படிக்கிறதுக்கு பெயர் ஈமான் குறான அழுக்க படிங்க இப்படி மாதா இருக்கு சாகாசன் சொல்றாங்க ஈமான் பவிட துரான் நாங்க குரான கற்கிறதுக்கு முன்னால் ஈமான படிக்கும் அல்ல யாருமே படிச்சு தந்தாங்க நாங்கள் ரூடிய அண்ணாவத்துள்ள அவ என்ன கேட்கலாம் எந்த நேரம் கேட்கணும் எப்படி கேட்கணும் என்னென்ன உதவிகளை கேட்கலாம் அவன் பெருசத்த அவரை பத்தி நம்பிக்கை உண்டாச்சு அது பிறகுதான் குரானு கிட்ட போனோம் குரவான பார்க்க பார்க்க இன்னும் வெளிச்சம் எங்களை ஈமான் கூடுச்சு வனை படித்த பின்னால் இறக்கப்பட்டதை படித்தோம் ஈமான் டபலா குறிங்க எங்கட சிலபஸ் என்ன நாங்க எல்லாம் படிச்சு முடிஞ்சுதான் குரான் தெரியுமா பார்க்க குரான் படித்தவங்க கூட ஈமான படிக்கல இதால் என்ன ஆகுது கோச்சுகள கூடாது ஹக்கா ஹக்கா சொல்லணும் ஈமான படிக்காம வெறுமே குரானுடைய தப்தீரையும் விளக்கங்களையும் படித்தா அதில் விளைவு என்னாகும் தெரியுமா குரான வெற்றி துனியாவை சம்பரிப்பாரு குரானுக்கு மேல ஏறி நின்று அவர் சம்பரிப்பார் குரானுக்கு ஹிலாஃபாக அவர்கள் வாழ்க்கை போகும் அவர்கள் நெஞ்சில் இருக்கிற சட்டம் அன்னோருடைய சட்டம் அதுக்கு அவர் வாழ்வார் அவர்கள் பகல் அப்படி கரையும் இருள் மனைவியை அப்படி வச்சிருப்பார் பிள்ளைகள் அப்படி வச்சிருப்பார் அவர் படித்ததற்கு மாற்றமாக வாழ்த்தார் குரானை படிக்கல பூர்த்தியா துணியாவுக்கு இறங்கிட்டிகளுடைய கை கூலியாக மாறுவார் கஷ்டப்பாட உண்மை நடந்து கொண்டிருக்கிற உண்மை சகாபாக்கள் இந்த சிலபஸ் படித்தார் கொடுத்து என்று சொன்னார் கட்டி இறங்கினார் இது இந்த காலத்துக்கு பொருத்தமா பொருத்தம் இல்லையா அந்த பேச்சுக்கு இடம் இல்லை மூளை ஒத்துக்கொண்டே இல்லையோ கபூல் இதுக்கு ஒரு அரிய உதாரணம் லாஹாஹுடைய செல்ல மசிதூர் பயன் செஞ்சு கொண்டிருக்கிறார் அவங்க ஒவ்வொரு விஷயங்களை சொல்லுவாங்க அன்றைக்கு பயான் புத்துஹாட்டுகளை பற்றி முஸ்லிம்கள் எதிர்காலத்தில் இதையெல்லாம் வெற்றி கொள்ள போறாங்க அதை பற்றி பேசிட்டு போறான் யமனை பிடிப்பாங்க சாம பிடிப்பாங்க இராக்க பிடிப்பாங்க என்று சொல்லிக்கொண்டே போறாங்க மஜிலிஸ்ல பின்னுக்கு ஒரு சஹா உட்காதாரு பின்னுக்கு வந்து உட்காதாரு அதற்கு ஹுரை முரளி அல்லா புதிய முஸ்லீம் அப்பதான் களிமா சொல்லி நவ முஸ்லிம் ஆவம் தெரியாது பாவம் தெரியாது களிமா மட்டும் தெரியும் அப்பதான் வந்து உட்கார்ந்து அத சொல்லு சொல்றாங்க ஈக்கு பக்கத்தில் ஈரா நகரம் இருக்குது அழகான செழிப்பான நகரம் அந்த ஊரில் இப்படி சொல்ற நேரம் எங்கட கண்ணும் மூளையும் நிலப்பாக்கும் கதிரையில் இருந்து கொண்டு அந்த நாட்டை பிடிப்பாங்க இந்த நாட்டை பிடிப்பாங்க நீங்களும் என்ன பாப்பீங்க இவர் யார் இடத்தில் அதனால சூழ்நிலையாவே பார்க்குது அவருடைய வயிற்றுல கல் சாப்பிடவே வழியில் விராசம் பிடிக்க போறாராம் நாங்க பாத்தீபம் அங்கத்தான் எங்கட மூளை உரிய இடத்தில் வேறு இடத்தில் இருக்குது அவருடைய வீட்டிலிருந்து கார்கூசாரி வருகிறது ரெண்டு மாதம் அடுப்பு மத்திய மூணு தலைப்புறம் அடுப்பு பட்ட என்ன சாப்பிட்டு ரெண்டு கருப்புகள் தன்மையும் சில நேரம் யாராவது பால்களை இதைத்தான் நாங்க பார்ப்போம் அதற்கு சொல்றாங்க அந்த நாட்டில் உள்ள இளவரசி சீமா அவள் ஒரு குதிரை ஒரு கோவேரி கழுதையிலே வருவாள் கோ கோயிலை கதையிலே வருவார் அப்பதான் இஸ்லாமுக்கு வந்தார் இருந்தா அந்த பெண் எனக்கு தான் அவர் சீமாவை நாங்கள் இவர் பகுதியில் கல்விக்கு ஈராக்க பிடிப்பாரி யோசிக்கிறோம் இது எங்கட சிலபஸ் அவங்கள சிலபஸ் அவங்க வித்தியாசம் நாங்க தீவில புத்திய போடுறோம் அவங்க தீவில நம்பிக்கையே போட்டா பருதாவின போடுற மாதிரி புத்திய தான் கண்ணியமான சகோதர பெரியார்களே நபிஹி சல்லாஹு வளைகு அவங்கள காலத்துக்கு பின்னால செய்த அபூபக்காலத்தில் வலிதாக தலைமையில் பட போனாங்க சீமா வந்த பெண் கோவை கல்வியில வாராங்க யுத்த களத்தில் ஒரு மரபு இருக்குது ஒரு சட்டம் இருக்குது மனிதனோ பொருள்களோ வலிவட்டாக உள்ளதை யாரும் எடுக்கிறது கேடாது அந்த யுத்தத்தின் தலைவரி அவைகளை பங்கு வைக்கிறவருக்கும் அதுக்கு முன்னால் அனுமதி இல்லாமல் இருந்தால் அது கலவையோட பயங்கரமானது அப்படி எடுத்துட்டு ஒரு பெட்ஷீட் ஒரு சகாவி கலவெடுத்தாங்க கலவெடுத்த அவர் எடுத்து கூதலுக்கு போட்டிட்டாரு வணிகத்தில் பங்குட வேண்டா எல்லாரும் ஒரு சொன்னாங்க நெருப்பாக பசிக்கு வருது அவரை சுடுகிறதுக்கு இவரு சீமாவை பிடிச்சிட்டாரு எல்லாரும் என்ன வெக்கா இந்த பெண்ண போயிட்டு நீங்க பிடிக்கிறீங்களே கேட்க தேவையில்லை அனுமதி எடுத்துட்டேன் அதுக்கு ஆதாரம் என்ன ஆதாரத்தை காட்டினார் கொஞ்ச நாளையில சீமா விட நாணவந்து எங்க சீமா இருக்கிறார் அந்த குறைவீட்டு இல்ல குறைவட்ட கேட்டாங்க நீங்க எவ்வளவு வேணும் என்றாலும் எதையும் உதவி செய்ய தங்கத்தை எனக்கு நூறில பத்து அச்சாரிய நூறில பத்து நூறுல பத்து ஆயிரம் ஆயிரம் திருகம் தாங்க பெரிய பணக்காரருக்கு ஆயிரம் ரூபாய் வெளியே செய்யிரம் திருகம் கேட்டீங்க தீனாரும் அல்ல சீனாவை விடுதலை சென்றார் சாரா சொல்ல கோண்டு சிரித்தாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நவீட்ட வாங்கி எடுத்து யுத்த நிலத்துல போராடி எடுத்து ஆயிரம் ரூபாய் கூட்டிட்டாரு சொன்னார் குறை எனக்கு ஆயிரத்து மேல கணிதம் தெரியா ஆயிரத்துக்கு மேல என்ன தெரியும் ஆயிரத்தொண்டு எனக்கு எ ஆயுதம் இல்ல பத்தாயிரம் கோடியை எண்ணி கூட்டி கழித்து வகுத்து தொகுத்து எல்லாம் செய்யலாம் ஆனால் முகமதுல்லா சொன்னால் நடக்குமா என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்கிறது குறைவுக்கு அது ஒன்றும் ஆனால் முகமது ரசூதுல்லா சொன்னால் நடக்கும் தெரியும் அவர் வெற்றி நாம தோல்வி இதுதான் எங்களோட படிப்புல்லா இந்த சிலபஸ்ல என்னத்தையும் வளர்க்கலாம் இதனால பருதா பாரமாகல்ல வினாவை கைவிட்டது பாரமாகல்ல மகரம் பிறந்தது பாரமாகல்ல எங்களுக்கு பாரம் ஆண்களுக்கும் பாரம் பெண்களுக்கும் பாரம் பருதா என் பற்றி அதுக்கு தகவையே இல்லாத ஒரு சும்மை இருக்கிறவனுக்கும் அவனுக்கும் அது பாரம் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அவரு சும்மா சொரித்தல் பருதா அல்லாஹுடைய கட்டளை முகோ அப்பதான் இந்த காலம் அதுவும் மார்க்கம் சொல்லல இருபத்தி நாலு போட்டி கொண்டிருந்து மார்க்கம் சொல்லுறி நீ அந்நிய ஆணுக்கு முன்னால போற நேரம் மட்டும் முடிக்கும் அடுத்த நேரம் நீ கூட வேண்டிய அவசியம் இல்ல எப்படி திருமணம் ஒரு பெண்ணு முன்னால போறியோ அப்ப மட்டும் இது பாரமா இது பாயமான மேலான பெரியார்கள சகோதரிகளை தாய்மார்களே சகோதரிகளை அஹ் குரான் சொல்றான் எவ்வளவு அழகா புத்துக்கு படக்கூடிய முறையில் கூட சொல்றான் சொல்றான் பெண்கள் யோசிக்கிறது கேளு அங்களுக்கு அழகையும் தந்தான் அதுக்கு மேலான அலங்காரத்துக்கும் அனுமதி தந்தான் இயற்கை அழகிருக்கிறேன் அதுக்கு மேல செயற்கையான அலங்காரங்களுக்கு கருவே தந்திருக்கிறான் ஆண்களுக்கு பட்டுடுக்க இடாது பெண்களுக்கு பட்டுக்கு அனுமதி இருக்கிறது ஆண்களுக்கு தங்கம் போடையாது பெண்களுக்கு தங்கத்துக்கு அனுமதி அலங்காரம் ஆண்களை குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும்தான் மறு வேண்டி போடேனும் பெண்களுக்கு அலங்காரத்துக்கு மறு வேண்டி போடலாம் ஆண்களுக்கு மோதிரமும் பண்ணும் மட்டும்தான் வெள்ளியில போடேனும் பெண்களுக்கு நகையும் வெள்ளியில கண்ணியமான சோதர யோசிக்கலாம் இதெல்லாம் அனுமதி தந்துட்டு மூடு என்ன என்ன இருக்க இதெல்லாம் அனுமதி தந்தா தொடக்கவே குரான் அழகா பதில் தாரா அழகா பதில் தாராசு அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களை மூட சொல்றதுக்கு தெரியுமா உங்களை அழகு காட்ட வேண்டிய அடத்துல மட்டும்தான் காட்டப்படுவாங்க இடத்தில் காட்டினா வினாவுடைய கலவை கண் விபச்சாரம் செய்யும் கை விபச்சாரத்தில் போகும் நாக விபச்சாரம் செய்யும் கால் விபச்சாரம் செய்யும் விபச்சாரத்துக்கு முன்னால் விபச்சாரத்தில் வலிகள் இருக்குது அந்த வழிகள் நீ முறைகேடான இடத்தில உண்ட அழக காட்டின வலாயு தீன தீனத்தை உன்ன இல்லாது பெண்கள் அலங்காரங்களை காட்டவான மாப்பி காட்டுங்க நாணத்தை காட்டுங்க தம்பிக்கு மகன் பெண்களுக்கு முன்னாடி இடஒதுக்கீடு தொழுகையை கூட முக நாள் காட்டுல மகிரிபு மூணு குரான் சொல்லல அதுதான் இருக்குது ஆனால் பெண்கள் அவங்களோட அழகை யாரை காட்டும் அதை விரிவா குரான் சொல்றார் பெண்கள் உங்களோட பாதங்களை அடிச்சடிச்சு பாதையிட நடக்கவா காலுக்கு கூட சட்டம் அவ்வளவு பெரிய பொக்கிசம் அவங்க மாணிக்க கல்லை விட பொறுமையாக்க அவங்கள கருங்கல்லா கவனா கருங்கல் என்ன செய்வேன் ரோட் போடுறது கருங்கல் தேவை அந்த நேரம் ரோட கொண்டு வைத்து கொட்டி வச்சா கூடையும் மூத்திரம் பெய்யும் நாயும் வந்து மூத்திரம் பெய்யும் மாடும் வந்து மூத்திரம் பெய்யும் மனிதனும் காரி துப்புவான் கருங்கல் ஆளாத்தாது எல்லாரையும் காட்டுறது யாரு உண்மையில வாங்க வாரானோ களவெடுக்கா இருக்கிறார நம்பிக்கையை அவனை மட்டும் பக்குவமா காட்டி துணைச்சு வச்சிருக்க இதான் மாணிக்க கல்வி மாணிக்க கல்லுடைய பெண்களை வைத்ததாலதான் நீங்க உங்களை கருங்கல்லாம் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் மாணிக்க கல்லாக உங்களை இவங்களுக்கு மட்டும் காட்டுங்க நம்பிக்கையானவர்கள் மற்றவங்களை நீங்க காட்டவான விஷயத்தான் யாரால எதை செஞ்சிருவானோ தெரியும் அங்க சொல்லுமியா பழைய காலத்தில் சரியாத காலத்தில் உங்கள் அளவுகள் காட்டப்பட்டிருக்கேனும் நீங்க பார்த்திருக்கேன் எப்பொழுது விளைந்து சோபாவுக்கு திரும்புங்க சம என்ன பழைய வருந்துங்க பழைய மன்னிப்பு தருங்க இனி அப்படி மாறுறது தீர்மானத்துக்கு வாங்க இது சோபா இல்ல அல்லசும் நீங்க வெற்றி அடைவீங்க சரியார்களே சகோதரர்களே மட்டும் தனிய உடையாது மகர மஜிதா இணைந்தேதான் எப்படியெல்லாம் குரான் தொழுகையும் இழத்து பேசுறானோ இது போல எங்கிற வாழ்க்கையிலும் இணையோடும் அணிந்தவங்களுடைய கூட ஒரு தப்பான எண்ணம் இருக்கிறது ஃபருதாவை போட்டா எங்கேயும் போயிடலாம் டவுன்ல போய் சுத்தலாம் திரீவில் காரணோட தனியாக வாகனத்தை வரி போயிடலாம் வீட்டில் இருக்கிற டிரைவரோட பெய்திடலாம் பருதா இருக்குது கொழும்புக்கு போகலாம் கண்டிக்கு போகலாம் மாத்தலை போகலாம் இல்லவே இல்லை பருதா வேறு மகர வேறு பரிதா தந்திருக்கிற பல காரணங்கள் இருக்குது அதுல ஒரு காரணம் தான் ஆண்களை இருந்து பாதுகாக்கிறேன் பரிதா உடுக்கிறதால பெரிய லாபம் இருக்குது ஆண்களுக்கு உங்களோட அழகப்பாட்டு எங்கள கண்கள் நரகத்தில் தயாராக இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு எது நினைக்கிறேன் பெண்களே பாதுகாப்பு இருக்கிறேன் வீட்டுக்கு வெளியே நீங்க போரலாக இருந்தால் கணவனுடன் தகப்பனுடன் மகனுடன் இது போன்ற நகரமானவர்களுடைய போர என்னதான் கற்புக்கு பாதுகாப்பு வெறும் பருதாவட உடையில மட்டும் கற்பு பாதுகாப்பு இதனால் நாங்க பருதாவை போட்டா எங்கேயும் போகலாம் என்று ஒரு பழக்கத்தை அனுமதித்ததாக சமுதாயம் தானாக அனுமதித்துக் கொண்டதாக சில தவறுகள் செய்தவர்களும் பரதாவை பயன்படுத்தினாங்க மகரவை இணைச்சுட்டா யாரும் பரதாவை போட்டுக்கொண்டு தவறு செய்கிறார்கள் நாண கூட போறது தம்பி கூட போறது கணவன் கூட போறது அதனால சூழ்நிலை சொன்னாங்க நான் நினைக்கிறேன் முஸ்லீம் சரிவில் பதினாறு இஸ்நாதுகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன் யாருக்கு அல்லாஹு நீதி ஈவான் அந்த பெண்கள் கணவனோ மகரமோ இல்லாம பயணம் போகவே வேண்டாம் பயணம் போகவே வேண்டாம் முகம் அலுவலாம் ஒரு சஹாபிய பேரு ஜிஹாபில பதிவு செய்யப்பட்டது அல்லாத பதிவு அவர் சொன்னார் யாரோ சூழல்லி கதா யுத்தங்களில் நான் கலந்து கொள்ள இந்த பேரு பதிய மனைவி ஹஜ்ஜி பேரத்துக்கு நிறைவேற்ற போறதுக்கு நான் என்ன செய்ய சூழலாம் சொன்னாங்க கடும் தக்காக இருக்குது தேவை இருக்குது அப்படியும் சொன்னாங்க நாங்க உங்களோட இடத்துக்கு சமாளித்து வேகத்திர போட்டுக் கொள்வோம் நீங்க மனைவியோட ஹஜ்ஜி பெறுவதற்கு அவரை தனியை அனுப்புறதை விட நீங்க போறதுலதான் அவர்களுக்கு கண்ணியமான மீதான பெரியார்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த அடிப்படையில தான் பெண்களும் அவர்களை ஏழாவது ஆண்டுக்கு பின்னால் ஹிஜாடைய ஆய் எப்பொழுது இறக்கப்பட்டதோ அதுக்கு பின்னால் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் முழுமையாக தன்னை வளர்த்துக் யாரும் அந்நிய ஆண்களுக்கு முன்னால வரல சிலவங்க இப்படியும் ஒரு கருத்து வச்சிருப்பாங்க எங்களுக்கு பார்வையை தாழ்த்த சொல்லிருக்குது அவங்களுக்கு முகம் துறக்கலும் என்பதுக்காகத்தானே அப்படி சில அறிஞர்களும் சொல்லி இருக்கிறாங்க ஆனால் மற்ற அறிஞர்கள் பதில் கொடுக்கிறாங்க ஒருத்தருட அவர தெரியுது அவர சாரல் கலந்து செல்வீங்க அவரத்து தெரியுது என்ன கட்டளை உடனே பார்வையை தாழ்த்தணும் பார்க்கப்படாது பெண்களே பார்வையை தாழ்த்துக்கோன்னு சொன்னதுக்காக அவர்களை காட்டி தீவான் ஒருத்தர் அவரத்து தெரிகிறது அந்த அவரத்து தெரியும் போது எங்களுக்கு கட்டளை இல்லை பார்வையை தாழ்த்துங்க பெண்களை கண்டா பார்வையை தாழ்த்துகள் சொல்லிருக்கிறான் அது பெண்களுக்கு முகம் துறக்கலாம் என்னதுனால எங்களுக்கு தாழ்த்த சொல்லிக்கிறான் ஒருத்தன்னை அவரத்து தெரியுது ஒரு ஆணு அவரது என்று சொல்லி அவனை காட்டி இருக்கலாம் பார்வையை தாழ்த்துறது வேற அவர் மறக்கிறது கண்ணியமான மேலான பெரியார்களை சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அதற்கடுவ செல்லம் தன்னுடைய மகள்மார்களை பழக்கிறாங்க ஒரு பகுதி செங்கலித்த ரசூருல்லாக்கத்தை ஈமான் உடைய கிளைகள் இருக்கல ஒரு தாதியை பார்த்தா புகாரில் இருக்குது அவருடைய அவருக்கு இருக்கிற அந்த தன்மையை தடுக்கவான நல்ல சிவத் அவருக்கு வெக்கப்படுறது வெட்கம் பல பாவங்களில் இருந்து மனுஷனை தடுக்கும் வெட்கம் இல்லாதவன் எப்படியும் வாழும் இதனாலதான் பதிவு செய் இருக்கிறாங்க அந்த நேரம் இருந்து ஆறு மாதத்தில் அடைஞ்சதுலாவுக்கு என்ன செஞ்சாங்க அவங்களை சந்திக்க வந்திருந்தாங்க ரெண்டு பேரும் பழைய கூட்டாளிமான சொன்னாங்க பாத்தீமாநாத்மா எனக்கு ஒரு வெக்கமான விஷயம் நினைக்கிற நேரமே வெச்சமாக இருக்குது என்ன தெரியுமா மௌத்தான பிறகு நடக்க போற ஒரு விஷயம் மௌத்தான பிறகு கப்பன் செஞ்சு அந்த கபனோட இந்த ஜனாஜாவை தூக்கி ஒரு தத்திடம் விற்பாங்க நீங்க பாத்துருப்பீங்க எங்கட நாட்டில் மாதிரி சந்தூக்கில் அரபு நாட்டில் நாங்க சந்துக்கில் வச்சு மூடியால மூடி அதுக்கு மேல புடவை போட்டு மையத்து பெறப்படாது பெரும்பாலும் அப்படித்தான் நாங்கள் கொண்டு போறேன் சவுதி போன கண்டிப்பீங்க ஒரு தட்டுக்கு மேலாச்சும் இருந்து கபரு போறதுக்கு இடையில எத்தனை ஆண்கள் கபனு மேல இந்த உடல்ட பருமனை பார்ப்பாங்களோ தெரியாது அத்மாபி தமை நான் கணவனோட ஹபசாவுக்கு ஹிஜ்ரத் அவங்க ஒரு வித்தியாசமான சந்தோக்கில ஜனாஜாக்களை அடக்கிறத கண்டி ஒரு பிடரும் என்று எடுத்து ஒரு மாதிரியே செஞ்சி காட்டினா சாத்தி ஒன்னா நான் முதல மௌட்டானால் இது போல ஒரு சந்தோக்கில அடக்கம் செய்ய நீ பொறுப்பு நான் பொறுப்படைக்கிறேன் செஞ்சாங்க சத்தர கில்லா சத்தர் தினி உதவி செஞ்சதற்காக இந்த சம்பவத்தை எழுதுறாங்க ஹிஸ்டரியில வித்தியாசமான சந்தூப்ல கொண்டு செல்லப்பட்ட ஒரு ஜனாதாண்டா ஜனாதா வக்கம் சகப்பன் படித்த ஈமாண்ட பாடம் இது போல ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த ஆசை வருணும் நானும் வாழப்போறது கொஞ்ச நாள் தந்த வாழ்க்கையில பெரிய ஒரு பகுதி முடிஞ்சு இன்னும் இருக்குது கொஞ்ச நாள் அது நாளையோ நாளை மனதினமோ அடுத்த மாதமோ அதுக்கு அடுத்த மாதமோ என்ற எல்லா பெருமைகளும் முடிஞ்சிடும் ஒரு அறிஞர் சொல்றாரு துனியாவில் நீங்க ஒரு சாதாரண கல்விமானாக இருந்திருக்கலாம் ஒரு டீச்சராக இருந்திருக்கலாம் ஒரு ப்ரொபசராக இருந்திருக்கிறார் ஒரு டாக்டராக இருந்திருக்கலாம் அல்லது ஒரு அதுக்கு மேல பெரிய ஒரு கல்விமானாக இருந்திருக்கிற இந்த எல்லா கல்விகளும் துணியாவிட கடைசி நாள் ஆகிராவிட முதல் நாள் மண்ணோட மண்ணாக மண் எல்லா அன்றைக்கு ஆரம்பிக்கிறது முதலாம் வகுப்புல படித்த பாடம் தான் கபில பள்ளிக்கூடத்தில் முதலாம் வகுப்பில் என்ன படித்தோம் இந்த பாடம்டிப்பிந்தனையில வச்சு எல்லா ஆண்களும் அடுத்த முஸ்லிமுடைய மரியாதைய கல்வியில வச்சு அடுத்தவர்களை மதித்து வாழ்வதூடாக சமூக ஒற்றுமையை பேணுவோம் பெண்கள் அவர்களை அல்லாஹ் மதித்து அவர்களுக்கு என்ன முறைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறானோ அந்த முறைகளை பேணி நடக்க அவர்கள் முயற்சிப்பார்களாக எல்லாம் எங்கள் அனைவர்களுடைய நச்செயல்களை கபூல் செய்வானாக இந்த முயற்சிகளை ஏற்றுக்கொள்வானாக எங்களுடைய கல்விகளை ஒன்றுபடுத்துவானாக ஹக்கின் மீது ஒன்றுபடுத்துவானாக இந்த நாட்டிலே முஸ்லீம்களுக்கு எல்லா வகையான கஷ்டங்கள் கடினமான நிலைமைகள் அனைத்திலிருந்தும் முஸ்லீம் சமுதாயத்தை விடுவிப்பானாக இந்த நாட்டிலே இஸ்லாத்தை பரப்புவானாக யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக